அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு அன்றறிவாம் அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா திருவள்ளுவர் எப்ப தர்மம் செய்யலாம் எப்ப புண்ணியத்தை தொடங்கலாம் அப்படிங்கறதுக்கான விஷயத்தை காலத்தை பத்தி சொல்லுகிறார் இங்க பின்னால பாத்துக்கலாம் பிற்காலத்தில் நாம் தர்மம் நல்லா கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்காத இப்போவே புண்ணியத்தை தொடங்கிவிடு வருங்காலத்தில் நன்கு அறிந்து பின்பற்றலாம்னு நினைக்காம இப்போவே நிகழ்காலத்திலேயே தர்மத்தை பற்றி நன்றாக அறிந்து கொண்டு அதை கடைப்பிடிக்க வேண்டும் அப்படி நன்றாக தர்மத்தை பற்றி அறிந்து தினந்தோறும் நன்றாக கடைபிடிக்கப்படுமானால் உடல் அழியிற காலத்தில் உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனோட அழியாத துணையாக இந்த அறம் என்று சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத அந்த புண்ணியம் கூடவே வரும் அடுத்த குரலுக்கு அடுத்த குரல் அது வரும் வீழ்நாள் படாமை அப்படின்னு சொல்லுவார் பரிமேலழகர் சொல்கிறார் இப்படிப்பட்ட தன்மையுடைய அறம் இந்த உடம்பு நிலையில்லாத சரீரம் இருக்கிற போதே நிலையான புண்ணியத்தை செஞ்சு விடணுங்கிறார் பின்னால் ஒரு இடத்துல குரலை சொல்லுவார் அர்க்காய் இயல்பிற்று செல்வம் நிலையான அதிகாரத்தில் வரும் அது பெற்றால் அர்க்குப ஆங்கே செயல் என்று சொல்லுவார் அதாவது செல்வம் நிலையற்றது நிலையற்ற செல்வங்களை பெற்றால் நிலையான புண்ணிய செயல்களை உடனே செய்ய வேண்டும் என்று சொல்லுவார் நிறைய பேர் புண்ணிய செய்கிறத்தை ஒத்தி போட்டு கொண்டே இருப்பாங்க நாம் எத்தனை நாள் இந்த உலகத்தில் வாழப் போகிறோம் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான கேரண்டி உறுதியெல்லாம் கடவுள் நமக்கு ஒன்றும் கொடுக்கலை பின்னால் பார்த்துக்கலான்னா எப்போ நம்முடைய உடம்பு போகும்னு யாருக்கு தெரியும் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடாது இப்போவே இன்னைக்கே இந்த சமயத்திலே அறத்தை புண்ணியத்தை செய்ய தொடங்க வேண்டும் அப்படி அறஞ்செய்தால் என்னாகும்னா அதுதான் என்றைக்கும் அழியாத துணையாக கூட வரும் அதே போல தவறு செய்தாலும் பாவங்கள் செய்தாலும் அந்த அறத்துக்கு எதிர் சொல்லாக இருக்கக்கூடிய மரம் என்று சொல்லக்கூடிய பாவச் செயல்களை அதுவும் நிச்சயமாக கூட வந்து நம்மை வருத்தப்படுத்தும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் இந்த உடம்பை விடுற போது அந்த செல்வத்தை எடுத்துகிட்டு போக முடியாது நீலகண்ட தீட்சிதர்னு ஒரு மகான் இருந்தார் திருமல் நாயக்கருடைய மகா மந்திரியாக அவர் இருந்தார் என்று சொல்லுகிறார்கள் அவர் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லுகிறார் இறந்த பிறகும் நீ செல்வத்தை எடுத்துச் செல்ல விரும்பினாயே ஆனால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது அது என்னவென்றால் நல்ல தகுதியுள்ளவரை பார்த்து அவருக்கு சந்தேகப்படாமல் நீ தானம் கொடுத்துட்டியானா நிச்சயமாக உனக்கு அடுத்த பிறவில அந்த செல்வம் உனக்கு வந்து சேரும் என்று அவர் உபதேசம் செய்திருக்கிறார் அப்போனா நல்லவனுக்கு பார்த்து குழு அப்படின்னு சொன்னால் அந்த நல்லவன் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா யார் தன்னுடைய சுயநலத்துக்காக செல்வத்தை பயன்படுத்தாமல் நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்துகிறானோ அவன்தான் சத்பாத்திரம் அப்பேற்பட்டவனுக்கு தான் தானம் கொடுக்கணும் தானம் செஞ்ச புண்ணியத்தை அடுத்த பிறவிக்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் இன்னொரு அழகான சம்ஸ்கிருத ஸ்லோகம் சொல்லுகிறது தமிழ்லையும் இருக்க அந்த பாடல் அதாவது இறந்து போனவருடைய உடம்ப விறகு கட்ட களிமண் வச்சு செதமூட்டி உறவினர்கள்லாம் திரும்பி போய் விடுவார்கள் இறந்தவனோட பின்னாலே என்ன போகும்னா தர்மஸ்த கி தர்மம் மாத்திரம் தொடர்ந்து போகிறது என்று ஒரு ஸ்லோகம் இருக்கிறது இதே கருத்தை அரணத்திலையும் தமிழ் அழகா பாடியிருக்கிறார்கள் ஈட்டிய ஒன்பொருளும் இல் சுற்றத்தார் காட்டுவாய் நேரே கடல் உழ்ந்து மூட்டும் எரியின் உடம்பழியும் ஈர்க்குன்ற நாட தெரியின் அறமே துணை களுழ்ந்து களுழ்ந்துன்னா அழுதுன்னு அர்த்தம் காட்டுவாய் நேரே களுழ்ந்து ஒழிவர் இறக்கும் போதும் இரவாது ஒருவனை பின்தொடர்ந்து செல்லக்கூடியது பொன்றுங்கால் பொன்றாத்துணையாகிய அவன் செய்த புண்ணிய காரியங்கள்தான் நன்றாக வாழ்ந்தால் இறக்கிற போது சந்தோஷமாக நிம்மதியாக சரீரத்திலிருந்து நம்மை பிரித்து கொள்ளலாம் யோகிராஜ் பர்தகிரி என்கிற மகான் உஜ்ஜயில் அரசராக இருந்தவர் வைராக்கிய சதகம்ங்கிற ஒரு நூலில் சொல்லுகிறார் அற்புதமான ஒரு கருத்தை சொல்லிருக்கார் இந்த உடம்பை விடுற போது நம்ம பிரார்த்தனை பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கிறார் பஞ்சபூதங்களை அழைச்சி சொல்கிற மாதிரி இருக்கு அந்த ஸ்லோகம் ஓ பஞ்சபூதங்களே உங்களுக்கு வணக்கம் உங்களுடைய கூட்டுறவால் எனக்கு இந்த அற்புதமான உடம்பு கிடைத்தது இந்த உடம்பை எடுத்த நான் செய்ய வேண்டிய நல்ல காரியங்களெல்லாம் செய்துவிட்டேன் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இறுதி வணக்கம் உங்களுடைய தொடர்பால் நான் மெய்யறிவை அதாவது ஞானத்தை அடைய வேண்டிய பெருநிலையை இந்த பிறவியிலே பெற்றேன் வணக்கம் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த குரலுடைய உள்ளார்ந்த பொருள் என்னென்னா நல்ல காரியங்களெல்லாம் ஒத்தி போடக்கூடாது இன்றே இப்பொழுதே செய்ய வேண்டும் மேலும் நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு இறைவன் அருள் அன்றறிவாம் அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இதை உங்கள் மொபைலில் பெற 7708211196 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் வணக்கம்